அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் இன்றைய பாடல் சமுதாயம் தருகின்ற இடர்களால் நெஞ்சம் விரக்தியையும் வருத்தத்தையும் மேற்கொண்டு பள்ளத்தாக்கில் உருட்டப்பட்டது போல் ஆகிவிடுகிறது அதிலிருந்து அது தன்னை மீட்டெடுப்பதற்கு அவசியமாக உதவியை எதிர்பார்க்கிறது அத்தகு உதவியை தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களினால் சக நண்பர்கள் செய்வார்கள் உற்றார் உறவினர்கள் செய்வார்கள் பெற்றோர்கள் செய்வார்கள் உடன் பிறந்தவர்கள் செய்வார்கள் இவர்கள் எத்தனை பேருடைய ஒட்டுமொத்த ஆதரவை ஒரு பாடல் செய்கிறது என்றால் உங்களுக்கு அது ஆச்சரியம் தரக்கூடிய விஷயமாக ஆகிவிடுகிறது அல்லவா ஆம் நேயர்களே சிறைப்பறவையாக இருந்த இளைஞன் அதிலிருந்து விடுதலை பெற்று வெளியிலே வருகின்றான் பரந்த வானத்தை பார்க்கின்றான் அப்பொழுதுதான் தனக்கு சிறகுகள் இருப்பதை அவன் உணர்கின்றான் மலர்ந்து செடிகளிலும் கொடிகளிலும் புன்னகையோடு வாழ்த்துரைக்க காத்திருக்கும் வண்ண மலர்கள் காட்சியடிக்கின்றன தனது தோழமையாக அவைகள் படைக்கப்பட்டிருப்பதை அவன் உணர்கின்றான் இயற்கை தாய் தனது பாசம் மிகுந்த மடியை அவன் அமர்வதற்காகவே விரித்து வைத்திருக்கிறாள் எனவும் எண்ணி உற்சாகம் அடைகின்றான் ஒலிகளிலும் அலைகளிலும் இறைவன் இருக்கின்ற இரகசியம் அவனுக்கு ஒரு இரசவாதம் போல் புரிகிறது வானம்பாடியாக பரந்தோடி மகிழ்கிறான் வானத்து நிலவு தங்க ரதமாக நட்சத்திரங்கள் பதிக்கப்பட்ட மணி மகிடமாக தயார் செய்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அறிந்து கொள்கிறான் அவன் நடைபோடும் பாதை கலை கூடமாக அந்த பாதையின் இருபுறமும் சோலைகளிலிருந்து கூவும் குயில்களின் இனிமையானது அவன் ஆட்சி செய்யும் அரசாங்கமாக உருவம் எடுக்கிறது மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்களின் படமான பாசம் எனும் அற்புதமான திரைச்சித்திரத்திற்காக கவிஞர் கண்ணதாசன் இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் டி எம் சவுந்தரராஜனின் குரலில் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக என்று ஒலிக்கும் இந்த பாடலே அத்தகையதொரு கருகோலமாக அமைந்து இதோ நேயர்களே உங்களுக்காக வருகின்றது பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக அன்னை மடியை விரித்தாய் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் உலகம் பிறந்ததை எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக தவழும் நிலவாம் தங்கரதம் தாரகை பதித்த மணி மகுடம் உயில்கள் பாடும் கலை கூடம் கொண்டது எனது அரசாங்கம் உயில்கள் பாடும் கலை கூடம் எனது அரசாங்கம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக அன்னை மனமே என் கோயிலில் அவளே என்றும் என் தெய்வம் அன்னை மனமே என் கோயில் அவளே என்றும் என் தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறன் விரித்தாள் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக